ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவரின் வீட்டு வாசலில் ஆறு ஓடி அதில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை குளித்தால் அவர் உடலில் அழுக்கு சிறிதேனும் இருக்குமா என்று கூறுங்கள் என்று நபி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவரிடம் அழுக்கு எதுவும் இருக்காது என்று நபி தோடர்கள் கூறினார்கள் இதுதான் ஐந்து நேர தொழுகைக்குரிய உதாரணமாகும் அதன் மூலம் அல்லாஹ் அவரின் பாவங்களை அழித்து விடுகிறான் அதாவது அவரை பரிசுத்தப்படுத்துகிறான் என்று நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்